ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈழப்போரின் போது சிவகுமாரன் என்பவர் காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது சைனைடு அருந்தி மரணமடைந்தார் இவர் ஈழப்போரில் முதன்முதலில் சைனட் அருந்தி வீர மரணமடைந்த முதல் தமிழர் ஆவார் ஆண்டு யூரோப்பியன் எகானமிக் கம்யூனிட்டி ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில்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 இந்த இரு நாடுகளிலும் சில பிராந்தியங்களில் பதிவானது இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1723 எழுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடம் ஸ்மித் இவர் ஸ்காட்லாந்து பொறியியலாளர் மற்றும் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜான் மேனாட் கெய்ம்ஸ் ஆங்கிலேய பொறியியலாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜ் ஜோசப்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 அமெரிக்க கவிஞர் மற்றும் புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ ஹென்றி அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரெங்கநாதன் ஸ்ரீனிவாசன் மொரீஷியஸ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவ சதாசிவ கோல்வால்கர் இந்திய அரசியல்வாதி ஆர் இயக்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவகுமாரன் சைனைட் அருந்தில் உயிர்நீத்த முதலாவது ஈழ போராளி இரண்டாயிரத்தி ஆண்டு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 மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே